பதினெட்டு அல்லாஹுவின் தூதர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் நான் கிபிலா திசையில் மட்டும் பார்க்கிறேன் என்று நீங்கள் கருதுகிறீர்களா அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் அடக்கமாக இருப்பதும் உங்களின் ருக்குமும் எனக்கு தெரியாமல் இருப்பதில்லை நிச்சயமாக எனது முதுகுக்கு பின்புறம் உங்களை நான் பார்க்கிறேன் இதை அபோஹரேரால் அது எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்